வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராவது செய்தி சேவை பதினேழு மார்கழி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஊக்கி புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள மத்திய குழுவினர் நேற்று மாவட்டத்திற்கு வந்துள்ளனர் கோயில்களில் புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வு எதிர்த்து போராடி உயிரிழந்த மாணவி அனிதாவின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை முதல்வர் பழனிசாமி வழங்கினார் ஆறுமுகசாமி சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் சசிகலா சிறைக்குள் மவுனவிரோதம் மேற்கொண்டிருப்பது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது சென்னை நீர்வழிப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் அரசின் நடவடிக்கைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற அமர்வு மறுத்துவிட்டது புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற போர்வையில் மது வாகனம் ஓட்டினால் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபட்டு சிக்கினால் அவர்கள் பாஸ்போர்ட் வாங்க முடியாது என போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது தமிழகத்திலேயே முதன்முறையாக காது கேட்காத குழந்தைகளுக்கான சிறப்பு பேச்சு பயிற்சி அளிக்கும் மையம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது இந்திய அஞ்சல் துறை சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி ஏழு பேமெண்ட் வங்கிகள் திறக்கப்பட உள்ளதாக தலைமை அஞ்சல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது ிய செய்திகள் குல்பூஷண் ஜாத அவரது குடும்பத்தினர் சந்திக்க அனுமதித்ததை தனது பிரச்சாரத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலங்களவையில் கண்டனம் தெரிவித்துள்ளார் முஸ்லீம் அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி முத்தலாக் சட்ட முன்வடிவை மக்களவையில் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்தார் மத சார்பின்மை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய இணையமைச்சர் அனந்த்குமார் ஹெக்டே மக்களவையில் மன்னிப்பு கோரினார் கடந்த சில நாட்களாக கடுமையான குளிர் மற்றும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வீடில்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் அரசியல் லாபத்திற்காக பாஜக பொய்யை பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பெனாசிர் பூட்ரோ மரணத்துக்கு போதிய பாதுகாப்பு வழங்காத முசாரப்பே காரணம் என்று பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவரும் பெனாசரின் மகனுமான பிலாவல் பூட்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் நாற்பது பேர் பலியாகியுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் சமூக வலைதளங்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடாது என்று பிபிசி வானொலியின் நேர்காணலில் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார் ஜெருசலாமில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ரயில் நிலையத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெயர் சூட்டப்படும் என்று இஸ்ரேல் போக்குவரத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அளிக்கும் நிதியை அமெரிக்கா ஐந்து சதவிகிதம் குறைத்துவிட்டதால் இந்தியாவுக்கு பத்து லட்சம் டாலர் அளவுக்கு மிச்சமாகும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன பெருநாட்டின் சிறை தண்டனை அனுபவித்து வந்த முன்னாள் அதிபர் அல்பர்டோ புஜிமோரிக்கு அந்நாட்டு அரசு பொது மன்னிப்பு வழங்கியுள்ள நிலையில் அவர் அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் செல்வமகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறுசேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை இருபது பைசா குறைத்து மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதற்கு ஏற்ற அளவில் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினான்கு ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரத்து ரூபாயாக விற்பனையாகி வருகிறது நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி கடனை பத்திரங்கள் மூலம் திரட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சமையல் எரிவாயு இறக்குமதியில் இந்தியா முதல் சீனாவை முந்தியுள்ளதாக புள்ளி தெரிவிக்கின்றன சில்லறை வர்த்தக துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் முதல் இருபத்தைந்து வரை புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளதாக தொழில்துறை அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்ட் எலிசபெத்தில் நடைபெற்ற வரலாற்றின் முதல் நான்கு நாள் பகலிரவு டெஸ்ட் தொடர் இரண்டு நாட்களுக்குள் முடிந்தது ஜிம்பாப்வே அணி தென்னாப்பிரிக்காவிடம் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி இருபது ரன்களில் தோல்வியடைந்தது இதன் மூலம் ஒரே டெஸ்ட் போட்டியை தென்னாப்பிரிக்கா வென்றது மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று இங்கிலாந்தின் தொடக்க வீரர் அலிஸ்டர் தனது ஐந்தாவது டெஸ்ட் இரட்டை சதம் இவர் ரிச்சர்ட்ஸின் சாதனையை முறியடித்துள்ளார் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் கோப்பை டி டுவெண்டி சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது மும்பையில் மூன்றாவது ஐஐஎப் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி நாளை முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருச்செய்தியாளர் ரசிகர்கள் எனது காலில் விழ வேண்டாம் தாய் பெற்றோர் மற்றும் பெரியோர் காலில் மட்டும் விழுங்கள் என நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களுடனான மூன்றாம் நாள் சந்திப்பில் கூறியுள்ளார் புதிய படத்தில் ஜீவாவுக்கு நாயகியாக ஷாலினி பாண்டே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் கமல் நடிக்க உள்ள இந்தியன் டூ படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தம் செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகி தனுஷ் நடிக்க உள்ள மாரி டூ படத்தை யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளார் இத்துடன் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் ஒரு விதை யோசனை நித்தம் ஒரு முத்து ஹாரிப்பாட்ட தொடர் அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்யப்படுக்க டபுள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்